ஒன்பது அப்துல்ல முதல் செய்கின்ற எந்த செயலும் மற்ற நாட்களில் செய்யும் செயல்களை விட அல்லாஹுக்கு மிக விருப்பமானதாகும் என்று நபி சல்லாஹும் அலிஹல்லார்கள் இறை தூதர் அவர்களே அல்லாஹுவின் வழியில் தியாகம் செய்வதை விடவா என்று நபி தோடர்கள் கேட்டார்கள் ஆம் அல்லாஹின் வழியில் தியாகம் செய்வதைதான் பொருளையும் இறை வழியில் எடுத்து சென்று பின்பு எதையும் அதில் திரும்பிக் கொண்டு வராத அதாவது இறந்து போன மனிதரை தவிர என்று நபி சல்லு அலி அவர்கள் கூறினார்கள் ஒன்பது ஆறு ஒன்பது